அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவெளியிலிருந்து சி மனுவேல் இந்த நாள் தலைப்பு உழைப்பில் உறுதி நாட்டுப்புற பாடல்களை ஊரூராக சென்று பாடி அதன் மூலம் கிடைக்கும் சொற்ப வருமானத்தை கொண்டு வாழ்ந்து வந்தனர் ஒரு நாடோடி குழுவினர் ஒருமுறை ஒரு கிராமத்திற்கு அதே பாடல் கச்சேரி நடத்த சென்றனர் கூட்டமும் மிக குறைவு அவர்கள் சோர்ந்து போயினர் கூட்டம் நிறைய வந்தால்தானே நமக்கு குறைந்த வருமானமாவது கிடைக்கும் இன்றைக்கு அதுவும் கிடைக்காது அதனால் நாங்கள் யாரும் இசைக்கருவிகளை வாசிக்க போதில்லை என்று அந்த குளு தலைவரிடம் மற்ற இசைக்கலைஞர்கள் வாதிட்டனர் அப்பொழுது அந்த தலைவர் நமது நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் என்றார் முடிவில் மனிதர் அவர்களிடம் ஒரு காகித துண்டை கொடுத்து சென்றார் அதில் உங்கள் பாடல்கள் மிகவும் அருமை இன்று இரவு என்னோடு விருந்து சாப்பிட வாருங்கள் உங்களுக்கு தக்க சன்மானம் உண்டு இப்படிக்கு உங்கள் நாட்டின் ராஜா என்று எழுதியிருந்தது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் செய்யும் வேலை சிறிதோ பெரிதோ அதில் நாம் உண்மையாய் உறுதியாயிருப்போம் யார் கவனித்தாலும் கவனிக்காவிட்டாலும் நமது செயல்களில் முழு ஈடுபாட்டோடு நாம் செய்கிற போது நிச்சயமாகவே அது வெற்றியுள்ளதாய் காணப்படும் நாம் எந்த பணிக்காக முழு முயற்சி செய்கிறோமோ அதில் முழுமையும் தீவிரமும் வேண்டும் உண்மையாகவே செய்கிற செயலில் இனிமையை காண்பதற்காகவே செய்கிறவர்கள் அந்த நொடியிலேயே வாழ்கிறார்கள் அவர்கள் எந்த செயல் செய்தாலும் எந்த சூழலிலும் காயம்பட்டு கொள்ளாமல் காரியங்களில் வெற்றி பெறுகிறார்கள் சிந்திப்போம் நமது செயல்களில் உறுதியோடு செயல்படுவோம் நன்றி